கொஞ்ச நேரம் தலையை கீழே போட்டுக்கிட்டே இருந்தானா கொலை போட்டே இருந்து நிமிந்து வந்து இருக்குது நானும் சொல்றேன் பார் யா ஒபர் இன்னமா அந்த அப்படின்னு சொன்னான அதாவது ஒபர் அப்படின்னு சொன்னா ஒரு பெருசாலிய போன்று இருக்கக்கூடிய ஒரு பிராணி அதாவது என்ன சொல்றது கீரி பிள்ளை அது மாறி உள்ள கீரி பிள்ளையே உனக்கு ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் இருக்கின்றன ஒரு நெஞ்சு இருக்கின்றது இந்த வாசகத்துடைய அமைப்புக்காக மற்றதெல்லாம் அருவருப்பா இருக்குது ரொம்ப ஓட்டையா இருக்குது ஒண்ணுல கை பத்தரா அமர எப்படி பாத்தியா நான் சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னா இத பக்கத்துல கேட்டவங்களை சிரிச்சாங்க அம்ரு அமருன் வாசிரிச்சாங்க ஆனா மூலமாக நேரத்தில் இது வச இது வச அவன் அவனுக்கு இறங்கின வகை இது ரெண்டு ரெண்டு தவளைகளுக்கு பிறந்த ஒரு பெண் தவளைய நக்கா நக்கா கம் தனத்தின் நீ எவ்வளோ நாள் சுத்தமாக இருப்ப நீ ரொம்ப சுத்தமாக இருக்கிறவங்க தான் எவ்வளோ நாள் இருப்ப எவ்வளோ சுத்தமாக நீ இருக்க முடியும் லல் மா தக்தரீன் நீ ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி உன்னால் அழுக்காகிறதும் கிடையாது வலசாரிவத்தின் நீ இருக்கக்கூடிய தண்ணீரை யாராவது வந்து குடிச்சாங்கன்னா நீ அவங்கள தடுக்கிறதும் கிடையாது என்று தவளையை பற்றி சொன்ன இது மக்கள் கேட்டு சிரிச்சாங்க பொய்யான தகவல்களை அல்லாஹ் மீது பொய்யான தகவல்களை சொல்லி எனக்கும் வகை வந்து கொண்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடியவன் அதே அல்லாஹல இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான் அதாவது அல்லாஹ் மீது பொய் சொல்லக்கூடிய மனிதனை விட பொய்யை கற்பனை செய்யக்கூடிய மனிதனை விட ரொம்ப பெரிய அநியாயக்காரன் இவனை விட அநியாயக்கார இருக்கிறார் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் சரி இப்படியெல்லாம் சொல்றானே அவனை ஏன் கொலை செய்யல அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல அவனுக்கு ஏன் துன்பம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவன் ஏற்றுக்கொள்வான் ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக நம்பி இருந்தார்கள் அல்லாஹு தாலாவுடைய உத்தரவு வராமல் இருந்திருக்கும் ஏன்னா ரசூல்லாய் சல்லி எந்த காரியத்தை செய்தாலும் அது அல்லாவுடைய உத்தரவின்படி செய்து கொண்டிருந்தார்கள் அதனால அப்படி விட்டுட்டாங்க கடைசியாக ரசூல்லாய் சல்லா இவன் ஒருத்த மட்டும் அல்ல இன்ன ரெண்டு பேர் அதே மாதிரி தங்களை நபி என்பதாக சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒருவன் அஸ்வது என்று ஒருவன் இன்னொரு ஆளு அவனும் தன்னை நபி என்பதாக சொல்லி கொண்டிருந்தான் ரசுல்லா சலா அலிசல்லாம் மக்கா வெற்றிக்கு பின்னால இந்த மூணு பேரையும் பிடித்து கொண்டு வரும்படியாக ஒரு கட்டளை இருந்தார்கள் ஆனா முசைலமா அப்படிங்கிறவன் அவனுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருந்ததுனால அவனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க விட்டு வச்சிருந்தாங்க இந்த அஸ்வது என்பவன் ஓடி போயிட்டான் இன்னொரு மனிதன் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க ஷாக்கு ஓடி போயிட்டாங்க ஷாமுக்கு போன அந்த அஸ்வது அனசி என்பவன் மன மனம் மாறி திரும்ப இஸ்லாத்தை ஏற்று சரியான முஸ்லீமாக ஆகிவிட்டார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றன இன்னொரு ஆள் அவன் தன் நபீன் சொல்றதை விட்டு மாறலாய் அலி வல்லம் அவர்கள் இறப்பதற்கு மரணமாவதற்கு இரண்டு நாளைக்கு முன்னால அல்லது மூணு நாளைக்கு முன்னால அவனை பற்றி ஒரு செய்தியை கேள்விப்பட்டார்கள் சஹாபாக்களிலே என்று ஒரு பெயருள்ள ஒரு மனிதர் அவர் அங்கே போனார் ஷாமுக்கு போயிருந்தார் அவனை கொலை செய்து விட்டார் அவர்கள் இறப்பதற்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் உடனே அந்த பைரோஸ் என்றாபிக்கு ஒரு வாழ்த்து கூறு முறையை சொன்னார்கள் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக சொன்னார் ஆக அந்த பொய்யான நபி அவன் அழிக்கப்பட்டான் இன்னொரு நபின்னு சொல்லிட்டு திருந்திட்டாங்கிட்ட இப்ப முசைலமாவுடைய இப்படி இருக்கக்கூடிய ரசூல்லா சவலாசமாட்டாங்க அடுத்ததான் ஹசரத் அபுபக்ர சித்தி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த யமன் பகுதியில் இருந்துதான் சில பேர் ஜக்காத்து கொடுக்க மறுத்தார்கள் நாங்க இப்ப ஜக்காத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ போர் தொடர்ந்தார்கள் ரசூ ஹசரத் அபுபக்கர் சித்தி அல்லா தாலுமே அந்த போர் யமாமாவில் நடந்தது அங்கே நிறைய சஹாபாக்கள்ல கிராத் ஓதி நிறைய பாடமாக்கி இருந்த பல பேர் பேர் அல்லது பேர் வரைக்கும் பெரும் பையன் நபி என்று சொல்லிக் கொண்டுதான் அங்கே கொல்லப்பட்டான் என்பதாக வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்ற அவனை குறித்தும் அல்லாஹலை ஆயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடிய உனவிட அநியாயக்காரன் பெரும் அநியாயக்காரன் யார் இருக்கின்றார் அவ் கதபி ஆயாத்தி அல்லாஹுடைய ஆயத்துக்களை பொய்யாக்கி வைக்கக்கூடிய உணவை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கின்றார் அப்படி பொய்யாக்கி வைக்கக்கூடிய அந்த மனிதன் அநியாயக்காரன் ஆனவன் என்ஜிரி மோன் அந்த குற்றவாளிகள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹால இங்கே தெரியப்படுத்துகின்றான் அல்லாஹால குரானுடைய இந்த ஆயத்துக்களை மனிதர்கள் நேர்வடி பெறுவதற்காக வேண்டி மட்டுமல்லாத மனிதர்களுடைய எல்லா வகையான நலன்களுக்கும் உரியதாக அல்லாஹால் அமைத்து வைத்திருக்கின்றனர் நுணுக்கமான கருத்துக்கள் ஏன்னா அலுவலகம் குரானை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு வாசகம் வெளித்தோற்றமான அர்த்தமும் இருக்கின்றது அந்தரங்கமான அர்த்தமும் வெளித்தோற்றமான அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் அதே போன்ற அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த ஞான கருத்துக்களை விளங்கி கொண்டால் அவர்கள் இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹாலா குரானின் மூலமாகவே சில பேர்களை வழிகெடுத்து விடுகின்றான் சில பேர்களுக்கு ஹிதாயத்தை தருகின்றான் குரானின் மூலமாக என்று சொன்னால் இந்த குரானை நம்புவதின் மூலமாக வெற்றி வெற்றி அளிக்கின்றான் குரானை நம்பாததின் மூலமாக அல்லாஹாலா அவர்களுக்கு தீமையை ஏற்படுத்துகின்றான் நாசத்தை உண்டாக்குகின்றான் என்ற கருத்து சொல்லப்படுகிறது முன்னால சூரத்து பக்ராலு சொல்லப்பட்டது இந்த குரானின் மூலமாக தான் நாடி அவர் சில பேருக்கு அல்லாத்தால நேர் வழி காட்டுகின்றான் சில பேரை வழி வழி தவறச் செய்து விடுகிறான் குரானின் மூலமாகவே குரானின் மூலமாக வந்து வழிகாட்டுவதற்காக உள்ளது அல்லவா முழுமையாக வழி தவற செய்யக்கூடிய நிலையும் அந்த குரானின் மூலமாக ஏற்படுகின்றதா என்று சொன்னால் மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதின் மூலமாக இந்த குரானை அப்படி ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள் என்பதாக பொருளாகும் அதாவது குரானை நம்புவதின் மூலமாக வெற்றி பெறுகின்றார் ஹிதாயத்து கிடைக்கின்றது குரானை நம்பாததன் மூலமா நம்பாதவர்களுக்கு அது வழி வழி தவற செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றது என்பதாக பொருளாகும் அப்படிப்பட்ட எல்லா விதமான நலங்களையும் கருத்துக்களையும் அல்லாஹால உள்ளடக்கி குரானை நமக்கு அருளியிருக்கின்றான் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்று யார் யாருக்கு அங்கே முன்னால் உள்ள அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் நமக்கு என்ன அதிலிருந்து படிப்பினை கிடைக்கின்றது என்பதை நினைத்து பார்த்து நாமும் அந்த படிப்பினையை பெற்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹாலும் அனைவருக்கும் தந்திருள்வானாக محمدًا ربد هو رسوله ارسل الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد قد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويعبدون من دون الله ما لا يضرهم ولا ينفعهم فيقوم ويقولون هؤلاء شفعاؤنا عند الله قُل لا تُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ وَمَا كَانَ النَّاسُ إِلَّا أُمَّةً وَاحِدَةً فَاخْتَلَفُوا وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَقُضِيَ بَيْنَهُمْ فِيمَا فِيهِ يَخْتَلِفُونَ وَيَقُولُونَ لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ آيَةٌ مِنْ رَبِّهِ فَقُلْ إِنَّمَا الْغَيْبُ صدق الله அல்லாத்துடைய திருவையால் அறுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூர யூனு என்ற அத்தியாயத்தினுடைய பதினேழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த மக்கள் அரபு நாட்டு அந்த மக்கள் மக்காவாசி குறைசியர்கள் அவர்களுக்கு எந்த இடையூறையும் செய்யாத எந்த பலனையும் தராத அல்லாஹை தவிர உள்ள தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வணங்குகின்றவர்கள் எங்களுக்கு அல்லாஹத்தில் சிபாரிசு செய்யும் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவைகளாக இவை வரும் என்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹால கேட்கின்றான் நீங்கள் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா அவன் வானங்களிலும் பூமியில் பூமியிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரி அவன் தெரிந்திருக்க முடியாது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு நீங்கள் அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹலா கேட்கின்றான் அதாவது இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய வகைகளாக வரும் என்பதாக இவர்கள் சொல்லுகின்றார்களே இந்த தெய்வங்கள் வானத்திலோ அல்லது பூமியிலோ எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கி கொண்டு அந்த தெய்வங்கள் அல்லாஹுக்கு தெரியாமல் அது சிபார்சு செய்யும் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா அதாவது அல்லாஹுக்கு இதெல்லாம் தெரியாது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹால கேட்கின்றான் கோன் அல்லாஹால அவர்கள் எதை இணை வைக்கின்றார்களோ அதைவிட்டும் மகா தூயவனாக பரிசுத்தமானவனாக அவன் இருக்கின்றான் மிக உயர்ந்தவனாக அவன் இருக்கின்றான் நீங்கள் சொல்லுவதை போன்று இந்த தெய்வங்கள் அல்லாஹாலாவிடத்தில் சிபாரிசு செய்ய முடியாது இவற்றை நீங்கள் வணங்குகின்ற காரணத்தினால் உங்களுக்கு எந்த பலனையும் தர முடியாது எந்த இடையூறையும் செய்ய முடியாது இது போன்ற ஆயத்துகள் முன்னாலும் பல வந்திருக்கின்றன ஒரு ஈ அந்த சிலைகளின் மீது உட்கார்ந்தால் அந்த ஈயை ஓட்டி விடுவதற்கும் சக்தி பெறாத அந்த சிலைகள் எங்களுக்கு பலன் தரும் என்று சொல்லுகின்றீர்கள் இது வேடிக்கையாக இருக்கின்றது என்ற விஷயங்கள் எல்லாம் முன்னால் சொல்லப்பட்டு ஆகவே அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை அவர்களுக்கு பலன் தரும் இதை வணங்காவிட்டால் இடையூறு செய்யும் என்பதாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது கிடையாது என்பதாக முதல் பகுதியிலேயே அல்லாஹால இங்கே எச்சரிக்கின்றான் லா எதோ ரகும் பொதுவாக மனிதர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இன்றைய உலகத்திலும் அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லுகின்றனோ அதே மாதிரி ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பின்னாலும் அறிவியல் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் கூட இந்த சிலைகள் எங்களுக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இதை வணங்கினால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வணங்காவிட்டால் அது எங்களுக்கு இடையூறு செய்யும் என்பதாக இப்பொழுதுள்ள அறிஞர்களும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அந்த காலத்திலே ஐயாமுல் ஜாகிர்யா என்று பெயர் கொடுத்தார்கள் அதற்கு அறியாமை காலம் என்பதாக இப்பொழுது அறிவியல் காலம் என்பதாக சொல்லுகின்றோம் இந்த அறிவியல் காலத்திலும் கூட அந்த தெய்வங்களை சிலை தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் அது பலன் தரும் வணங்கினால் வணங்காவிட்டால் பலன் தராது என்று சொல்லி செயல்படக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக விட அல்லாஹாலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் பொதுவாக உலகம் உள்ள அளவுக்கும் குரானுடைய இந்த ஆயத்துகள் எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவையாக அருளப்பட்டு இருக்கின்றன இந்த காலத்திலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலும் இந்த ஆயத்தை சொல்லி நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் எந்த பலனையும் தராது எந்த விதமான செய்யாது தீமையும் செய்யாது நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் என்பதாக சொல்லலாம் நிறைய நாம் பார்க்குறோம் தினந்தோறும் பேப்பரில் பார்க்குறோம் கடவுள் என்று தெய்வம் என்று அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை திருடிட்டு போயிடுறோம் கடவுளவே திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்போ கடவுள் எண்ணுக்கு எந்த பலனும் தராது அப்படிங்கிறது அது நிதர்சனமாக தெரிகின்றது சரி அந்த கடலை கடவுளை பாதுகாப்பதற்கு ஒரு கோயிலுக்குள்ளே போட்டு அதை பூட்டு வேட போட்டு பூட்டி வச்சுக்கின்றார் அதுக்கு பாதுகாப்பாளர்களே நிறைய இருக்கிறாங்க இத்தனை பாதுகாப்பாளர்கள் மீறி அது திருடப்பட்டு செல்லப்பட்டு வருகின்றது என்று சொன்னால் அந்த தெய்வங்களுக்கு என்ன சக்தி இருக்கும் என்பதை அவர்கள் உணர முடியவதில்லை ஏன் உணர முடியவதில்லை அல்லாஹால முந்தைய ஆயத்துகளிலே சொன்னார் ஜையன் அழகும் ஆழ்மாலகும் சைத்தான் அவருடைய அமல்களை அழகு அழகுபடுத்தி காட்டுகின்றான் அலங்காரமாக்கி காட்டுகின்றான் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் ஆகவே சைதானுடைய பிடியிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் பொதுவாக அல்லாஹை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் சைதான்களை வணங்குவவர்கள்தான் ஆரம்ப காலத்திலேயே மனிதனிடத்தில் அல்லாஹாலா ஒரு உடன்படிக்கை செய்திருக்கின்றான் சைதான வணங்கக்கூடாது அந்த ஆயத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் சைதானை வணங்கக்கூடாது என்று உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை செய்யவில்லையா அலம் அகதி இலைக்கும் அல்லா தாபுது ஷைதான் சைதானை நீங்க வணங்கக்கூடாது என்று மனிதர்களே ஆதமுடைய மக்களே உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லையா என்று அல்லாஹால கேட்கின்றார் அப்ப தெய்வங்களை சிலை தெய்வங்களை வணங்குவது சைத்தானை வணங்குவது தான் என்பதை அல்லாஹால அந்த ஆயத்திலே உறுதிப்படுத்துகின்றார் முன்னாலும் பல தடவை விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதீசனுடைய ஒரு அல்லா அல்லாத ஒரு படைக்கப்பட்ட பொருளை அது எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை ஒரு தெய்வமாக ஒரு மனிதன் ஆக்கி என்று சொன்னால் தெய்வமாக ஆக்கப்படுவது என்பது எப்பொழுது அப்புறம் நம்ம நாட்டில் பார்க்குறோம் ஒரு கல்லை சிலையாக செதுக்குறான் அதாவது உலோகத்தால் ஒரு சிதை சிலையை செய்கிறான் அந்த சிலையை செய்து அதனுடைய பீடத்தில் கொண்டு போய் அதை வைத்து அதை சரியாக அமைத்து கொண்ட பின்னால் அதற்கு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது அதாவது அதை தெய்வமாக ஆக்குவதற்கான சில சடங்குகளை செய்கின்றார்கள் தெய்வமாக ஆக்கிக்கொள்வது முதல்ல கல்லாகத்தான் இருந்துச்சு அந்த கல் செதுக்கப்பட்ட நேரத்திலும் கூட கல் தான் அப்படின்னு தான் அவனுடைய நம்பிக்கை அதை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு அதுக்கு வேண்டிய பிரதிஷ்டைகள் நம்முடைய எல்லா காரியங்களையும் அதனுடைய நம்ம இதில் வந்து எப்படி வந்து ஒரு இதை அதாவது ஈசால் சவாப் செய்யறது அப்படின்னு சொல்றோமே அது மாதிரி அவன் வந்து இந்த கல்லை தெய்வமாக ஆக்குறதுக்கு சில சடங்குகளை வச்சிருக்கிறான் அந்த சடங்குகளை பிரதிஷ்டை செய்த உடனே அந்த கல் தெய்வமாக மாறிவிடுகின்ற இந்த நேரத்தில் என்னான்னு கேட்டா அந்த கல் வெறும் கல்லாக இருந்தது சைதான் அதன் மீது குடிகொண்டு விடுகின்றான் சைதான் அதன் மீது குடிகொண்டு விடுகின்றான் பிறகு வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பிரதிஷ்டை செய்வது என்பது சைதான் அந்த கல்லுக்கு பின்னாலே அல்லது கல்லுக்குள்ளே அவன் ஆதிக்கம் செலுத்துவது என்பதாக பொருளாகும் அந்த கல்லை வணங்குகின்றான் அந்த தெய்வத்தை வணங்குகின்றார் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் சைதானை வணங்கி என்பதால் இப்ராஹிம் அலை தங்களுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள் யாபத் லா தாபுத்தான் சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள் கல்ல வணங்குறாங்க சைத்தான வணங்காதீங்க அப்படின்னு அல்ல இப்ராஹிம் அலி சொல்ல சொல்றாங்க அல்லாஹாலா சொல்லி தருகின்றான் சுரை மரியம்ல சைத்தானை வணங்குவதுதான் அசல் அதுல அதனால தான் அல்லாஹால சொல்லுவா மாலா எதிரும் வலாயம் அவர்களுக்கு எந்த பலனும் தராது எந்த இடையரும் தராது அல்லாவை தவிர வேற எதை தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் இவை எங்களுக்கு சுபா சிபார் செய்யக்கூடியவர்கள் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் அல்லாவுக்கு நீங்க சொல்லி தர்றீங்களா இதெல்லாம் அல்லாவுக்கு தெரியாது சொல்லி தர்றீங்களா எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்பது அல்லாவுக்கு தெரியாதா அது சிபாரிசு செய்யுமா செய்யாதா இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மைகள் உடையவை என்பதை எல்லாயாளம் சமவாதி வல்லா பிள்ளார்கள் என்ற வாசகத்தின் மூலமா அல்லாத்தால ஒரு கருத்தையும் சொல்லுகின்றான் அவர்கள் பூமியில இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் வணங்குல வானத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் தெய்வமும் வணங்குறாங்க நிறைய பாக்குறேன் சூரியனை வணங்குறாங்க சந்திரனை வணங்குறாங்க நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க காற்றை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருள்களையும் வணங்குகின்றார்கள் என்பதை பிஸ் சமாவாத் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹா தலா தெரிவிக்கின்றான் சரி அல்லஹ தலா சொல்லிவிட்டு இவை எல்லா இணைவுகளை விட்டும் அல்லாஹலா ரொம்ப பரிசுத்தமானவன் என்பதையும் உறுதிப்படுத்துவது சுபஹான வாசகத்தின் மூலமாக ஆரம்பத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒரே குழுவாத்தான் இருந்தாங்க ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்ட காலத்தில் ஒரே இனம் மனிதர்கள் காப்பிர்கள் முஸ்லிம்கள் என்ற தனித்தனி பிரிவுகள் கிடையாது பிறகுதான் காலங்கள் செல்ல செல்ல சைத்தானுடைய ஆதிக்கத்தின் காரணமாக பிரிந்து விட்டார்கள் என்பதையும் மல்லாகத்தாலா சொல்லுகின்றான் அடுத்த ஆயத்தில் முன்னாலும் அந்த ஆயத்த வந்திருக்கு இந்த மாதிரி கருத்துகள் வந்திருக்கின்றன மனிதர்கள் ஒரே உம்மத்தாகவே தவிர கிடையாது ஒரே உம்மத்தாக ஒரே சமூக சமுதாயத்தினராகத்தான் இருந்தார்கள் ஒரே சமுதாயத்தினராகவே தவிர அவர்கள் இருக்கவில்லை காலங்கள் செல்ல விட்டார்கள் செல்லவிட்டார்கள் ஏற்றுக்கொள்ள இரண்டு பிரிவாக மாறிவிட்டார்கள் முழுமையாக ஒரே பிரிவு தான் சொல்லக்கூடிய பிரிவு அவங்க ஒரு கூட்ட ஒரு பிரிவினரை தவிர மற்ற எல்லோரும் நரகம் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நரகம் செல்லக்கூடியவர் தான் போவா அதனால உலகத்தில் இரண்டே ஜாதி தான் ஒண்ணு ஈமான் கொண்டவர்கள் இன்னொன்று ஈமான் கொள்ளாதவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களே ஆயிரக்கணக்கான பிரிவினர்கள் இருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கா இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து ஒரே பிரிவுதான் ஈமான் கொள்ளாத நிராகரிக்க கூடியவர்கள் அவ்வளவுதான் அதுல வித்தியாசங்கள் எத்தனையோ இருக்கலாம் சரி பஹ்தலபு இவர்கள் வேறுபட்டு விட்டார்கள் மாறுபட்டு கருத்து மாறுபாடு கொண்டார்கள் ஆனால் கருத்து மாறுபாடு கொண்டு அல்ல அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் ஒரே நேரத்தில் அல்லாத்தால அழிச்சிடலாமே சொன்னபடி கேட்கலன்னா அந்த முந்திவிட்ட வார்த்தை குறிப்பிட்ட தவணையை ஏற்படுத்தி இருக்கின்றான் ஒவ்வொன்றுக்கும் இவர்களுக்கு ஏற்றுக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு குறிப்பிட்டோ அந்த விஷயத்திலே அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டுவிடும் தீர்ப்பளிக்கப்பட்டு விடும் அழிவு வந்துவிடும் எல்லாரையும் வலவுலா கலி சபக சபக் முந்திவிட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால் அல்லாஹால ஆரம்பத்தில் தன்னுடைய படைப்புகளை படைத்த பின்னால் என்று ஒரு திட்டத்தை அல்லாஹால தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டான் அவனுக்கு விதிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அவனுக்கு ஒரு சட்டத்தை போடக்கூடியவர்கள் யாரும் கிடையாது அவன் தனக்குத்தானே ஒரு நியதியை விதியாக்கி கொண்டான் அது என்ன நியதி சபகத் என்னுடைய ரொம்ப கோபத்தை மிகைத்துவிட்டது என்று ஒரு நீதி ஏற்படுத்தி கொண்டார் கோபம் ஏற்பட்டிருந்த அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருந்தால் தனக்குத்தானே யார் மாறு செய்கின்றார்கள் உடனடியாக அழித்து விடுவான். அதான் கலிமத்துன் களி மற்றும் சபக்கத்து என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருமே இருக்க முடியாது ஒரு யாராவது ஒருவர் மாறுபட்டு நடந்தால் உடனடியாக அல்லாஹால அதை அழிவுக்கு கொண்டு வந்து விடுவார் அல்லாஹால செய்யாதது அவனுடைய இந்த பொறுமையையும் ஒரு தவணையும் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதையும் சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றான் இன்னொரு ஆயிரத்தி அல்லாஹால சொல்லுகின்றான் அதாவது அல்லாஹ நாடினால் அல்லாஹ் நாடினால் இந்த மனிதர்கள் யார் அல்லாஹர்கள ஏற்றுக்கொள்வதற்குரிய வழிவகைகளை செய்து விடுவான் அல்லாஹால உடனடியாக இவர்களுடைய கழுத்துக்கள் எல்லாம் பணிந்து விடக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால ஏற்படுத்தி எல்லாரும் அல்லாஹுக்கு சஜிதா செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்கிடுவோம் முடியுமா முடியாது அல்லாஹால முடியும் ஆனால் செய்யாத காரணம் என்ன ஆதி அந்தத்திலேயே அல்லாஹால இந்த ஆதி நிலையிலேயே இந்த இதை ஏற்படுத்தி விட்டான் படைச்சான் அல்லாஹால படைச்சா ஹலக்கல் மின்கும் காபிரும் மூமின் உங்களிலிருந்து காபிர்களும் உண்டு மூமின்களும் உண்டு என்ற நீதியை அல்லாஹால ஏற்படுத்தி விட்டான் அதனால யார் நிராகரிக்கின்றார்களோ அது எல்லாம் அல்லாஹாலாவுடைய ஏற்பாட்டின்படி நடைபெறுவதுதான் ஒரு தவணையை வைத்திருக்கா தவணை வந்த உடனே அல்லாஹால அழிச்சுனா அதுக்கு பின்னால் தண்டனை கொடுப்பார் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் முன்னாலே வந்திருக்கா பலதான் பின்னாலும் பல பல இடங்கள் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அதாவது மக்காவாசிகள் ஏதாவது ஒரு அற்புதம் கேட்பாங்க ஒரு அதிசயமான ஒரு மொஜிசாவை காட்டுங்கள் அங்க ஈமான் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த மோஜிசா காட்டப்பட்டால் ஈமான் கொள்ளுவாங்களா ஈமான் கொள்ள மாட்டாங்க அதுக்கு ஏதாவது நடந்திருக்கு அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நபிமார்களை போன்று பெரிய ஆதாரங்கள் அத்தாட்சிகள் எதையும் காட்டக்கூடாதா என்பதாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த ஆயத்திலும் அதை அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் முகமது சல்லுல்லா அலே சொல்லம் இவருக்கு இவருடைய ரப்பிடத்திலிருந்து ஏதாவது ஒரு அத்தாட்சி இறக்கப்படக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆதாரம் அத்தாட்சி அத்தாட்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எப்படி சமூது அதாவது சாலிஹலி சலாம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லாஹத்தால ஒரு பாறையில் வெளிப்படுத்தி காட்டினான் மூசா அலே சொல்லாம் அவர்களுக்கு ஒரு தடியை பாம்பாக ஆக்கி காட்டினான் அவருடைய வலக்கரத்தை பாக்கெட்டு விட்ட உடனே ஒரு சூரியனை போன்று ஒளிமிக்கதாக அந்த காய் ஆனது இதுபோன்ற பல அட்டாட்சிகளை பல அற்புதங்களை முந்தைய நபிமார்களுக்கு அல்ல செய்து காட்டி இருக்கின்றான் கொடுத்திருக்கின்றான் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடாதா அப்படி செஞ்சா அதை பார்த்துட்டு உடனே ஈமான் கொன்றுவோமே அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஈமான் கொல்லுவார்களா ஈமான் கொள்ள மாட்டார்கள் இது அல்லாஹத்தாலா இந்த மொழிசாவை தருவது அற்புதமான விஷயங்களை தருவது என்பது அல்லாஹாலா மறைத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி அது நபி நபிக்கும் கூட தெரியாது இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி எனக்கு ஏற்படும் அவங்களுக்கும் தெரியாது அல்லாஹாலா எப்பொழுது நாடுகின்றானோ அப்பொழுது கொடுப்பான் அவன் நாடும் போது சரி நபி கேட்டா கொடுப்பானா கேட்டா கொடுப்பான் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அதுவும் நல்லாக்குதான் தெரியும் கேட்கறதும் அல்லாஹால தான் இருக்குது நபி அவர்கள் கேட்பதும் அல்லாஹிடத்தில் இருக்கின்றது நீ கேளு அப்படின்னு சொன்னா தான் கேட்பாங்க ஒரு மோகிசாவை கேளு நான் தர்ற அப்படின்னு சொல்லுவேன் கேட்டு தர்றது அதுதான் பொதுவாக நான் பல தடவை சொல்லி இருக்கிறேங்க தாயோ தந்தையோ குழந்தைய அடிக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சா குழந்தை பையன் அடிக்கிறாங்க அடிக்கும்போது அவன் இருக்கான் அடிக்காதே அடிக்காதே அடிக்காதேன்னு கத்துனான் என்ன தப்பு செஞ்சானோ அந்த தப்ப தாயோ தந்தையோ அடிக்கக்கூடிய அந்த தாயோ தந்தையோ சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நீ சொல்லு இனிமேல் நான் திருடமாட்டேன்னு சொல்லு அவனா சொல்லாமல் இல்லையா அவன் சொல்ல மாட்டான் இவன் சொல்லி கொடுத்தா தான் சொல்லுவான் நான் திருட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவன் பேசாமல் நானும் இன்னும் ரெண்டு போடு போட்டு நான் சொ திருட மாட்டேன்னு சொல்லு பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு இனிமேல் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பாங்க அவன் எப்போ சொல்றானா சரி இனிமேல் போகாது அப்படின்னு விட்டுருவாங்க இதுபோன்று தான் அல்லாஹத்தல்லாவுடைய நியதியம் அதமாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது தப்புன்னு சொன்னா அது அவங்களுடைய விஷயத்துல தப்பு அல்லது நம்ம விஷயத்துல தப்பா அது தெரிகின்றது ஆனா அவங்களுடைய விஷயத்துல அது தவறு அல்லது நிறைய விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கு அல்லாஹால என்ன பண்ணா அவங்க அழுதுனாங்க கெஞ்சினாங்க முந்நூறு வருஷம் அழுதாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகின்றது என்னென்னமோ சொல்லி அழுதாங்க கடைசியில் அல்லாஹால என்ன பண்ணா பார்த்து இறக்கப்பட்டு சரி நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லி தர்றேன் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு களிமா ஒரு தஸ்வியை சொல்லி தர்றேன் ஒரு இஸ்திஃபாருடைய வாசகம் அதை நீ சொல்லு நான் மன்னிச்ச அப்படின்னு நல்லாவே சொன்னேன் நல்லா சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்ல சொன்ன ரப்பநா பலம் நாம் அப்படின்னு கேளுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ரெண்டு பேரும் கேட்டாங்க நல்லா தலை மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன் அதை நல்லா சொல்லி கொடுத்து என்ன மன்னிக்கிறது உங்களால கேட்டிருக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன உதாரணம் தாய் தந்தை அடிக்கிறாங்க குழந்தைய இவங்களே சொல்லி கொடுத்து சொல்ல சொல்றது அது மாதிரி இப்ப தாயை விட தந்தையை விட ரொம்ப பெரிய கிருபை உள்ளவன் அல்லாஹத்தாலா அதனால் அடியார்களுக்கு இந்த நியதிகளை ஏற்படுத்துகின்றான் என்பதாக பொருளாகும் சரிங்க இவங்க சொல்றாங்க ஒரு ஆயத்து ஒரு அற்புதம் வரக்கூடாது அல்லாஹத்தாலா இடத்துலதான் இருக்குது அந்த அற்புதம்லாம் அவன் பிரியப்பட்டு அவன் விரும்பினால்தான் கொடுப்பான் இல்லாவிட்டா கொடுக்க மாட்டான் புல் இன்னமல் வைபுல் இல்லாஹ் இன்னமல் வைபுல் இல்லா நபிய நீங்கள் சொல்லிவிடுங்கள் விஷயம் எல்லாம் மறைவான விஷயங்கள் எல்லாம் அல்லாவுக்கே சொந்தம் அல்லாஹ் தேவையா யாரும் மறைவான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது தெரியாது மறைவான விஷயம் என்பதை பத்தி நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறோம் ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி கேட்டாங்க பல விஷயங்களை சொல்லி கேட்டாங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சூர பணி இஸ்ராயல் நினைக்கிறேன் அதுல அல்லாஹால சொல்றான் என்ற தொடரில் அல்லாத்தான் முதல்ல உங்களை நாங்கள் நம்பவே மாட்டோம் எங்களுக்கு நீங்க ஒரு பெரிய ஆற்றை ஊற்று கண்ணை இந்த பூமியில ஓட செய்ய வேண்டும் ஜன்னத்தும் அல்லது நீங்க ரொம்ப பராரியா இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏழையா உங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும் பேரிச்சம் தோட்டம் அப்புறம் வந்து திராட்சை தோட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படி நீங்கள் அல்லாட்டை கேட்டு அதை வாங்க பெரிய தோட்டம் தோட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கணும் பெரிய பொன்னையாரா இருக்கணும் நீங்க இப்போ சுஜிர அழகா தஃப் ஜீரா அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு சுற்றிலும் ஆறுகள் ஓடிக்கொண்டு ஏன்னா தோட்டத்துக்கு தண்ணி வேணுமா இல்லையா சும்மா வெறுமனையே வெறுமனு தோட்டத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதில் ஆறுலாம் நிறைய ஓடணும் ஆறு அற்புதமாக ஓடக்கூடியதா இருக்கணும் அந்த ஆறு அப்படிப்பட்ட அல்லது அது முடியலன்னு சொல்றதை நீங்க கேட்கலைனா அதாவது ரசூல்ல நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வானம் உங்களின் மீது இடிந்து விழுந்து நீங்கள் அழிந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க விடுவீர்கள் வானத்தில் வேணா ஒரு துண்டு இடிஞ்சு உழைட்டு பார்க்கலாம் வானத்துல ஒரு துண்டு விழட்டும் பாக்கலாம் கமா சாந்தா கிஷபன் நீங்க நினைக்கிறத போல சொல்றத போல வானத்திலிருந்து ஒரு துண்டு எங்களின் மீது விழட்டும் அல்லது அவத்திய பில்லாகி வல்மலாய்க்கு தபீலா நீங்க அல்லாஹுடைய தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்லணும் யாரு சாட்சி சொல்லணும் அல்லாவும் அவனோட மலக்குகளும் கூட்டமா வரணும் இங்க மக்காவுக்கு வந்து இவர் என்னோட தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடணும் அப்படி இருந்தா நாங்க ஒத்துக்கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க அவ் எக்கு அல்லது ரொம்ப அலங்காரமான ஒரு அற்புதமான ஒரு மாளிகை உங்களுக்கு இருக்கணும் ஒரு மாளிகை இப்ப சாதாரண ஒரு சின்ன குடிசில இருந்துகிட்டு இருக்கிறீங்க பெரிய மாளிகை இருக்கணும் உங்களுக்கு அந்த மாளிகையில பலவிதமான பொருள்கள்லாம் அலங்கார பொருள்கள்லாம் இருக்கணும் சரி ஒரு பெரிய இது மாளிகைக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய வசதியாக உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும் அதுவும் இல்லை உங்கள்ட்ட சரி அல்லது இப்படி செய்யணும் ஏறி செல்ல வேண்டும் அதாவது நீங்க போயிட்டு என்ன பண்ணு கேட்டா திரும்பி வரும்போது நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் நீங்க சும்மா வெறுங்கையா போகணும் மேல வானத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கித்தாப் ஒரு புஸ்தகம் கொண்டு வரணும் அந்த புக்கில் உங்களை பற்றி உள்ள செய்திகள்லாம் இருக்கணும் இவர் நபிதான் அப்படின்னு நான் இவருக்கு சான்று கொ சொல்லுகின்றேன் அப்படின்னு அல்லாஹ் புறத்துலேருந்து நீங்கள் ஒரு கித்தாப்பை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கித்தா நாங்கள் படித்து பார்க்கணும் நக்வராஹு கிதாபன் நக்வராஹு நாங்கள் படித்து பார்க்கக்கூடிய அந்த கித்தாப்பு இருக்கணும் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கீழே இறங்கின உங்களுக்கு ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா நீங்க சொல்றது பூரா சரியா இல்லை அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில அல்லாத்தால சொல்லிடுங்க அனுப்பப்பட்ட ஒரு மனிதனே தவிர வேறு கிடையாது அதை மட்டும் சொல்லிடுங்க நீங்க கேட்ட அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லு அல்லாத்தால நான் ஒரு மனிதன் தான் நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் என்னால செய்ய முடியாது அல்லா தால நான் செய்யும் அது வேற விஷயம் அவனுக்கு எப்போ அவனுக்கு விருப்பம் இருக்கிறோம் அந்த நேரத்தில் அதை செய்வான் அப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டுமானது என்று அல்லாஹ் இது பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏதாவது ஒரு ஆய் ஒரு அற்புதம் அவர்களுக்கு அவருக்கு இறக்கப்படக்கூடாதா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தொகுள் இன்னமல் வைபல் இல்ல மறைவான செய்தி எல்லாம் அல்லாவுக்கே சொந்தம் என்பதாக நபையை நீங்கள் சொல்லிவிடுங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்கள் இந்நீ மழ்க்கும் மினல் முன் தளரேன் நிச்சயமாக நானும் உங்களுடன் சேர்ந்து எதிர்பார்க்கக்கூடியவர்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்த்து எனக்கு என்ன கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களோடு சேர்ந்து நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹல்லா குறிப்பிடுகிறது அடுத்த அல்லாஹல்ல மனிதர்களுக்கு தான் செய்யக்கூடிய ஞாபத்துகள் பாட்சியங்களையும் அதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் மாறுபடுகின்றார்கள் என்பதையும் அல்லாஹால சுட்டிக்காட்டுகின்றனர் எத்தனையோ விதமான பாக்கியங்களை அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹால அப்படி இருந்தும் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நிராகரிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றனர் மனிதர்களுக்கு நாம் ரஹமத்தை சுவைக்கச் செய்தால் ரஹமத் என்று சொன்னா இந்த இடத்துல செழிப்பான ஒரு வாழ்க்கை முறை ரஹமத்துக்கு குரான்ல பல இடத்தான் இருக்குது குரான்ல வரக்கூடிய ரஹமத் அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறேன் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு விதமான கருத்துகள் பல இடங்களில் சொல்லப்படுகின்றன ரஹமத் அப்படிங்கிறது ரஹமத்னா பொதுவாக அருள் அப்படின்னு சொல்லுவோம் கருணைன்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல பாருங்க ரஹமத் அப்படிங்கிறது ஹிசபன் வன் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது செழிப்பான வாழ்க்கை விசாலமான வாழ்க்கை உடல் நலமுள்ள வாழ்க்கை இதை மனிதர்களுக்கு நாம் சுவைக்க செய்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்திற்கு சொல்லப்பட்டது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பஞ்சத்திற்கு பின்னால் செழிப்பான ஒரு வாழ்க்கையை மனிதர்களுக்கு நாம் சுவைக்க கொடுத்தால் அனுபவிக்க செய்தால் இதா லகு மக்குருண் அப்பொழுது அவர்கள் அவர்களுக்கு சூழ்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது நம்முடைய ஆயத்துகளிலே ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டு விடுகின்றது என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் அதாவது ரசூல்லாய் சல்ல அலே செல்லம் அவர்கள் எத்தனையோ விதமான உபதேசங்களை செய்தார்கள் எத்தனையோ விதமான முறைகளிலே அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாவை பொய்யாக்கினார்கள் ரசூலை பொய்யாக்கினார்கள் அல்லாஹத்தாலா அடுத்த ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் துவா செய்தார்கள் அதாவது இந்த மனிதர்கள் மறுப்பதை பார்த்து மிகப்பெரிய வேதனை அடைந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை போன்று ஏழு ஆண்டுகள் ஏற்பட்ட அந்த பஞ்சத்தை போன்று இவர்களுக்கும் அதே மாதிரி ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தை நீ வழங்குவாய கொடுப்பாயாக அப்படின்னு துவா செய்த பஞ்சத்தை தருவாய பஞ்சம் ஏற்பட்டுச்சு மழை இல்லை பஞ்சம் ஏற்படுதுன்னா தானியங்கள் விளையாடு பழம் பழங்கள் விளைகிறதுக்கு பஞ்சம் இந்த பஞ்சம் ஏற்பட்டுச்சு ரசூல் தான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் போச்சு மூணு வருஷம் ஆச்சு பஞ்சம் நீங்க கடுமையான பஞ்சம் எந்த அளவுக்கு கேட்டாங்க அவங்களுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பிராணி செத்து போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செத்த பிராணியை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சு செத்த பிராணியும் சாப்பிடுவாங்க முதல்ல வந்து செத்த பிராணி மே அதோ பிராணிகள் மேலே உள்ள தோலை சாப்பிட்டு தோலை சாப்பிட்டாங்க பிச்சு பிச்சு அப்புறம் அதுவும் பஞ்சம் ஆகி போச்சு செத்த பிராணிகள் இருந்தால் அதை தோலை சாப்பிட்டாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ம இறந்து விட்டால் மையத்தை சாப்பிட்டாங்க பிணத்தை சாப்பிட்டாங்க அவ்வளோ பெரிய பஞ்சம் ஏற்பட்டு போயிடுச்சு பிராணிகளுடைய ஜீஃப் மையத்து ஜீஃப் என்று ரெண்டு வார்த்தை வருது அது ரெண்டுக்குமே செத்த பிணம்னு அர்த்தம் மனிதன் செத்தாலும் மனுஷனும் சாப்பிட்டாங்க ஒரு மிருகம் செத்தா மிருகத்துடைய பிணத்தையும் சாப்பிட்டாங்க அதனுடைய தோலை சாப்பிட்டாங்க முடிகளை சாப்பிட்டாங்க என்னென்ன சாப்பிடக் கூடாத பொருள்கள் அதை போறான்னு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அவ்வளவு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்ச ஏழு ஏழு வருஷம் பஞ்சம் சொன்னா எப்படி இருக்கும் ஆறு மாசம் மழை பெய்யலன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது தானியங்கள் வரலன்னா எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கிறோம் நம்ம பார்க்குறோம் தண்ணி கிடைக்கலன்னா ஒரு மாதத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் என்ன ஆகும் மாறி போயிடும் ஒரு மாதம் இல்லை ஒரு பத்து நாள் வச்சிங்களேன் பத்து நாள் வேணா ரெண்டு நாள் வச்சுங்க இந்த போர்லாம் தண்ணி வரலை டேங்க்லேயும் தண்ணி இல்லை லாரிலேயும் தண்ணி கொண்டு வரதில் ஒருத்தன் கொண்டு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு வச்சுக்கங்க என்ன ஆகும் இங்கே உள்ள சூழ்நிலையாட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த மாதிரி நினச்சி பாருங்க தண்ணி இல்லைன்னு சொன்ன ஒரு நாள் இல்லைன்னா சொன்னேன் ஏழு வருஷம் எப்படி இருக்கும் கடைசியில் அப்போவும் வந்து அவங்க வந்து அல்லா ஒத்துக்கொள்கிற மாதிரி இல்லை எல்லாரும் சேர்ந்து அபு தான் ஊருக்கு தலைவராக இருந்தார் அப்போ அபுஜெயிலாக அழிக்கப்பட்டு விட்டார் அல்லது அபுஜயில் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க சொன்னாங்க இந்த அபுஜில் இருக்கக்கூடிய காலத்தில் என்று தான் அதை வரலாற்றில் சொல்லப்படுகின்றது அபு சஃபியான் அனுப்பினாங்க ரசூல்லாய் சல் அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக உங்க அல்லாஹங்க அல்ல இந்த மாதிரி ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சுட்டான் நீங்க துவா செய்ங்க எங்களுக்கு பஞ்சத்தால் பீட்டிக்கப்பட்டு சிரமப்படக்கூடியவர்கள் எல்லாம் உங்க கவுகள் தான் உங்க ஊருக்காரவங்க தான் பார்க்கறீங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய சிரமப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அதனால உங்களுடைய கவுமுகள் அந்த சிரமம் நீக்க நீக்க சிரமம் நீக்கப்படுவதற்கு நீங்க அல்லா தாலா எடுத்து துவா செய்ய துவா செஞ்சா நாங்கள் ஈமான் கொள்ளுகின்றோம் அப்படின்னு சொன்னார் அவர் நீக்கிடுங்கள் கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம் துவாகம் செய்தார்கள் உடனடியாக அந்த பஞ்சம் நீக்கப்பட்டது மழை பெய்தது பயிர்கள் பழங்கள் அவர்கள் செழிப்பாக சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது உடனே அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துன்பங்களுக்கு பின் துன்பத்திற்கு பின்னால் அதாவது பஞ்சத்திற்கு பின்னால் ரஹமத்தை செழிப்பான ஒரு நிலையை மனிதர்களுக்கு நாம் சுவைக்க செய்த பொழுது இதா லகுருண் அப்பொழுது அவர்களுக்கு சூழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நிராகரிப்பு ஏற்பட்டு விட்டது என்பதாக பொருள் இந்த இடத்தால் சூழ்ச்சி என்று என்ன சொல் ஏன் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு வேறு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க இப்படி ஏற்பட்டதற்கு ரசூல்லாய் சொல்லி சில துவாவின் காரணமாக இந்த மழை ஏற்பட்டது பஞ்சம் நீங்கியது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளாம பரிகாசமாக சொன்னாங்க இதெல்லாம் சர்வசாதாரணந்தாங்க மனிதர்களுக்கு ஏற்படுறதுதான் காலத்தால் வந்து சில நேரங்களில் பஞ்சம் ஏற்படும் சில நேரங்களில் நல்ல எல்லை ஏற்படும் அதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் அப்படின்னு சொல்லி பரிகாசமாக சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்போ அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை சரி மக்குரோன் அவர்களுக்கு ஒரு மக்கு சூழ்ச்சி ஏற்பட்டு விட்டது நம்முடைய ஆயத்துகளிலே அப்படின்னு சொன்னா மக்கு அப்படிங்கிறது பரிகாசம் என்று அர்த்தம் செய்யப்பட்டு இருக்கின்றது அல்லது பொய்ப்பிக்கூடிய தன்மை நம்முடைய ஆயத்துக்களை பொய்யாக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹால சொல்லுகின்றார் அவர்களிடத்துல சொன்னாங்க ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களைத்தான் பரிகாசம் செய்வதாக அர்த்தமாகுது இது ஆயத்தை பரிகாசம் செய்வது என்பது எப்படி அப்படின்னு கேட்டா ரசூலை பரிகாசம் செய்தால் அல்லாஹை பரிகாசம் செய்வதை போலதான் ரசூலை பொய்யாக்கினால் அல்லாஹை பொய்யாக்குவதை போலதான் நான் அல்லாவெல்லாம் பொய்யாக்கல ரசூலை மட்டும் தான் பொய்யாக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க அது தப்பு ரசூல்லா பொய்யாக்குறது அல்லாவை பொய்யாக்குறதும் ஒருத்தர் சொல்றாரு நான் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு அர்த்தம் ஒருத்தர் எப்படி சொல்றாரு நான் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் ரசூலுக்கும் கட்டுப்படாதவர் தான் அல்லாஹ் ரசூலும் அல்லாஹ் சொன்னதைத்தான் ரசூல்லாய் சல்லி சொல்லவர்கள் சொல்லுகின்றார் ரசூல்லாய் சல்லா தங்களுடைய இஷ்டத்திற்கு ஒரு வார்த்தையை கூட சொன்னது கிடையாது அதனால ரெண்டு பேர்ல யாரை மறுத்தாலும் சரி இன்னொருவரை மறுத்ததாக அதுக்கு அர்த்தமாயிரு சரி அல்லாவை மறுத்தார் அல்லாவை பொய்ப்பித்தார் அல்லாவுடைய ஆயத்துக்களை பொய்யாக்குகிறார் அல்லாஹால மூன்றாவது கட்டமாக எது வருகின்றதோ நம்முடைய ஆயத்துகளிலே நம்முடைய திருவசனங்களிலே அவர்கள் பொய்யை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு இப்ப இவர்கள் மக்குர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பொய் பொய்யாக்கினாங்க ஆனா அல்லாஹத்தா என்ன பண்ணுவான்னு கேட்டா புலில்லாஹ் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாஹு அஸ்ரோ அல்லாஹால நீங்க எப்படி அல்லா ஏமாத்துறீங்களோ அதை விட அல்லாஹால உங்களை ஏமாத்துறாரு ரொம்ப தீவிரமான இந்த இடத்துல மக்கள் தண்டனை அல்லாஹால உங்களுக்கு தண்டனை கொடுப்பதிலே மிக தீவிரமாக இருப்பான் ஏன்னா குரானுடைய ஆயத்துக்கள்ல ஒரு வார்த்தைக்கு ஒரே மாதிரி அர்த்தம் எல்லா இடத்துலயும் வராது ஒவ்வொரு இடத்துல இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும் முன்னாடி பல தலை சொல்லி இருக்கு முதல்ல நீங்க மக்கள் அந்த மக்களுக்கு தகுதி பொய்ப்படுத்துன்னு அர்த்தம் அசுர மக்ரா அப்படின்னு சொன்னா அசுரூபத்தன் அர்த்தம் இங்கே அல்லாஹாலுகின்றீர்களோ அதை விட வேகம் எவ்வளவு வேகமாக பயப்படுத்துகிறதா பாருங்க ஏழு வருஷமா பஞ்சம் துவா சொன்னாங்க துவா அவங்களும் சொன்னாங்க நாங்க மூமின்கள் ஆகிறோம் ஈமான் கொள்றோம்னு சொன்னாங்க பஞ்சம் நீங்கிச்சு உடனடியாக ரொம்ப சீக்கிரமாக மறுத்துட்டாங்க உடனடியாக மறுத்துட்டாங்க எல்லாம் சொல்றான் நீங்க எவ்வளவு சீக்கிரமா மறுத்தீங்களோ அதை நான் அதிகமா வேதனை செய்து ரொம்ப தீவிரமானவன் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் சரி ஏன் அவ்வளவு தீவிரமா வேதனையை கொண்டு வரல அல்லாஹாலா என்று சொன்னா முதல்ல உள்ள சொல்லப்பட்டிருக்கு அதாவது வலவுலா சபகத்து களிமத்தும் சபக்கத்தும் ரப்பிக்க உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு களிமா ஒரு காலம் ஒரு தவணையை அல்லாஹாலா ஏற்படுத்தி வச்சிருக்கான் அந்த தவணை வரைக்கும் அவர்களுக்கு அவர்களையும் விட்டு சரி அந்த தவணை எப்போ வந்துச்சு இவங்களுக்கு அப்படின்னு கேட்டா பதில் போர்ல வந்துச்சு பதரு போர் என்ற பெயரிலே பதருடை என்ற இடத்திலே போர் என்ற பெயரிலே அந்த தண்டனை அவர்களுக்கு வந்துவிட்டது இப்ப மறுத்தாங்க அதுக்கு பின்னால சில மாதங்கள் சில வருஷங்கள் தான் இருந்த சில மாதங்கள் தான் இருந்தாங்க பிறகு மதீனாவுக்கு போனாங்க இரண்டாவது வருஷமே அவங்க போன இரண்டாவது ஆண்டிலேயே ரமலான் மாதத்துல அந்த போர் நடந்தது பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அதிலே அழிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த பஞ்சத்தை பஞ்சம் வந்தும் கூட அவர்கள் படிப்பினை பெறவில்லை ஆனா அதுக்கு பின்னால அல்லாஹலா இந்த பதரு மூலமாக ஒரு பெரிய படிப்பினையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் சரி ஏற்படுத்தி அப்பவும் திருந்தாங்களான்னு கேட்டா அப்பவும் திருந்தல அதற்கு பின்னாலும் பல ஆண்டுகள் ஆச்சு கடைசியாக மக்கா வெற்றியின் போதுதான் பெரும்பாலான மனிதர்கள் திருந்த சூழ்நிலை ஏற்பட்டது பெரும்பாலான மனிதர்கள் அதுக்கு பின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹத்தால நிலையை உண்டாக்கி எல்லா மனிதர்களும் ஈமானுக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால உருவாக்கினார் சரி இதுல இன்னொரு கருத்தையும் அவர்கள் சொன்னார்கள் பஞ்ச நீங்கிச்சு செழிப்பான் நிலை வந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்டா மழை பெய்ஞ்சிச்சு மழை பெஞ்சவொடன சொன்னாங்க இது வந்து நீங்க சொன்னதுனால எல்லாம் மழை வரல வானத்துல இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்துச்சு அதனால மழை வந்துச்சு அப்படின்னாங்க அதாவது சொன்னாங்க பொதுவாகவே மழை வர்றதுக்கு இப்போ இந்த காலத்துல எல்லாரும் எடுத்தாலும் சொல்றாங்க பல பேர் அதாவது ஈமான் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்தா அது வந்து மழை பெய்யும் இந்த இடத்துல இருந்தா மழை பெய்யாது இந்த இடத்துல இருந்தா சூறாவளி வரும் இந்த இடத்துல இருந்தா சூறாவளி மழையும் சேர்ந்து வரும் அப்படி எல்லாம் ஆர்வடங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அது மாதிரி அந்த காலத்துல ரசூல்ல சலா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்துல அங்க தங்கி இருந்தாங்க ஹுதெய்பியாவில இரவுல தங்கி காலையில எழுந்த உடனே இரவுல மழை பெய்ஞ்ச்சு மழை பெய்த உடனே காலையில் எழுந்த உடனே சுபகு சுபகு பின்னால சகாபா கலத்தில் சொல்லுவாங்க யாரும் சொல்ல தெரியாது எங்களுக்கு அல்லாவுக்குற சூழுக்குன்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்று இரவு மழை பெய்தது யார் இந்த மழை இந்த நட்சத்திரத்தின் காரணமாக காரணமாக இந்த நட்சத்திரன் நட்சத்திர நட்சத்திரத்தினுடைய காரணமாக இந்த மழை பெய்தது என்பதாக எவராவது சொன்னால் நம்பினால் அவர் என்னை நிராகரிக்கின்றார் நட்சத்திரத்தை நம்புகின்றார் எவரேனும் இந்த மழை பெய்தது ரப்போடைய அருளின் காரணமாக அவனுடைய நாட்டத்தின் காரணமாக பெய்தது என்று ஒருவர் சொன்னால் அவர் என்னை உண்மைப்படுத்துகின்றார் நட்சத்திரத்தை நிராகரிக்கின்றார் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் மோமினாக இருக்கக்கூடியவர் அல்லாஹைத்தான் நம்ப வேண்டும் மழை பெய்வதோ அல்லது பஞ்சம் ஏற்படுவதோ மழை பெய்யாமல் இருப்பதோ அல்லாஹாலின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் இன்ன நிலைகளின் காரணமாக இந்த கால மாற்றத்தின் காரணமாக மழை பெய்தது புயல் அடிக்கின்றது அல்லது காற்று வீசுகின்றது ஏதாவது ஒன்றை சொன்னால் அவர் அல்லாஹை நிராகரித்தவராக ஆகிவிடுவார் என்று சுல்லாய் சலாஹ் அலிஸ்லம் சொன்னார் அதனால இந்த இடத்துல அவர்கள் இப்படி சொன்னார்கள் இது வந்து ஒரு நட்சத்திரத்தின் காரணமாக இந்த மழை ஏற்பட்டு இப்பொழுது எங்களுக்கு செழிப்பான ஏற்பட்டு இருக்கிறது அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பதிலே மிக விரைவானவனாக இருக்கின்றான் உங்களுக்கு நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ எதை பேசிக் எதை செயல்படுத்துகின்றோ அதையெல்லாம் நான் என்பது மட்டுமல்ல என்னுடைய தூதர்கள் தூதர்கள் என்று சொன்னால் மலக்குகள் மலக்குகளுக்கு பெயரும் அல்லா தாலா பல இடங்களில் தூதர்கள் என்றுதான் சொல்லுகின்றான் சொல்றேன் அல்லாஹால அனுப்பப்படக்கூடிய அவர்கள் மலக்க மனிதர்களிடத்திலே வந்து இவர்கள் செய்யக்கூடிய செய்திகளை எல்லாம் விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கும் தூதர்கள் என்று பெயர் உண்டு அதை சொல்லுகின்ற நம்முடைய தூதர்கள் அதாவது மலக்குகள் பாதுகாப்புக்குரிய அந்த மலக்குகள் எக்போனமா தம் குரூன் நீங்கள் எதை பொய்யாக்குகின்றீர்களோ எதை சூழ்ச்சியாக ஆக்குகின்றீர்களோ சூழ்ச்சி செய்கின்றீர்களோ அதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லா தாலாதை உங்களுக்கு நீங்கள் எண்ணத்தில் வரும்போது நான் காட்டுவேன் என்று அல்லா தாலா சொல்லுகின்றனர் நேரடியாக காட்டப்படும் என்று காப்பிர்கள் சொல்லுவார்கள் இது என்ன இது ஏடுகள் கொடுக்கப்படும் கையில கொடுக்கப்படும் அவர்களுக்கு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக ஆகிய அவன் சொல்றான் மாலிஹாதல் கித்தாப் என்ன கித்தாப் இது என்ன புத்தகம் இது நீங்கள் எதை பொய்படுத்துகின்றீர்களோ எதை சூழ்ச்சி செய்கின்றீர்களோ அல்லா அரசுடைய விஷயத்திலே அதை அல்லாஹத்தாலே தன்னுடைய தூதர்களின் மூலமாக பாதுகாப்பு வழக்குகளின் மூலமாக எழுதி கொண்டிருக்க அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹால சொல்லி நீங்கள் இந்த நல்லது நடந்த பின்னாலும் ஈமான் கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய தண்டனைக்குரிய விஷயம் என்பதை அல்லாத்தால தெளிவுபடுத்துகின்றான் அடுத்து அல்லஹத்தாலி அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தருகின்றான் எப்படியெல்லாம் அவர்களை உலகத்திலே வாழச் செய்கின்றான் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகின்றான் ஹுவல்லதி அவன்தான் யு சையிருக்கும் கரையிலும் கடலிலும் உங்களை அவன் சுமந்து செல்லுகின்றான் அதாவது பயணம் செய்ய செல்லுகின்றான் நீங்கள் பயணம் செல்லுவது அவன் தான் உங்களை நடத்தாட்டு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது நடந்து போனாலும் சரி யார் நம்மளை நடத்தாட்டி கொண்டு போவது அவன் தான் கொண்டு போகின்றான் அல்லாதான் கொண்டு போறான் நம்ம எங்க எனக்கு வந்து பைக்கெல்லாம் ஓட்ட தெரியும் அதனால நான் போறேன் அப்படின்னு வெளி தோற்றத்துல சொல்லலாம் ஆனா கொண்டு போறது யார் அல்லா தான் இந்த நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொரு ஊமினான மனிதருக்கும் அதே மாதிரி கார்ல போறோம் அண்டாதான் கொண்டு போறோம் அதனால தான் அந்த துவாவை எல்லாம் ஓத சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் சுபகாநலரி சஹரலனாகாதா எங்களுக்கு இதை வசப்படுத்தி கொடுத்த ஒருவன் மகா தூயவன் வசப்படுத்தி கொடுத்தான் அது போறதுக்கு நாலு வீலு கால் மாதிரி நமக்கு ரெண்டு கால் மாதிரி இருக்குது நாலு வீல் வச்சுக்கிட்டு அது போகிறோம் எப்படி போவது பெரிய ஆச்சரியமாக இருக்குது கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும் அதே மாதிரி வாகனத்தில் ஃப்ளைட்டு பறக்குது விமானம் பறக்குது எப்படி பறக்குது தெரியாது எப்படி பறக்குதுன்னு தெரியாது பைலட்டு ஓட்டுறாரு அதில் பெட்ரோல் இருக்குது அதில் திசை காட்டி இருக்குது கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறோம் அதெல்லாம் பார்த்து போகிறாங்க இதெல்லாம் சும்மா ஒரு பேர் இதெல்லாம் சபபுகள் இதெல்லாம் யார் அதை இயக்குவது யார் அல்லாஹத்தால் வானத்திலே போ பறக்கக்கூடிய அந்த பறவை மாயும்சிக்கு இல்லர் ரஹமான் பறவைகள் பறக்கின்றன பறவை எப்படி பறக்குது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான் ரெக்கை இருக்குது பறக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ரெக்கை இருக்குது பறக்குது அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹ் சொல்றான் மாயும்சிக்கு இல்லர் ரஹமான் வானத்திலே பறக்கக்கூடிய அந்த பறவைகளை அல்லாஹால அல்லாஹுதான் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றான் அங்கே அல்லாஹான் நிறுத்தி வச்சிருக்கலாம் பறக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹாலான் தருகின்றான் அப்படின்னு சொல்லுவேன் என்னோட இதில் சவாஃபா அப்படின்னு வரும் அது அணிவகுத்து பறக்குன்றது அணிவகுத்து பாருங்கள் கொக்கு பறக்குது புறா பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் கொக்கு பறக்கும் போது பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான கொக்குகள் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு என்ன அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அது எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஏரிகள் குளங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நகரங்களில் வர்றது ரொம்ப கம்மி அந்த மாதிரி கொக்கு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே அழகாக பறக்குது ஒரே ஒரே மாதிரி பறந்துக்கிட்டு போகும் முதல்ல ஒரு கொக்கு போகும் அவர் தான் பைலட்டு அந்த கொக்கு பின்னால ஒரு ரெண்டு மூணு போகும் அதுக்கு பின்னால் நாலஞ்சு போகும் அப்புறம் இப்படி அப்படி போற அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு ரெண்டு பின்னால ஒரு கொகு இவங்க வந்து கேப்டன்ஸ் இவங்க எல்லாம் பின்னால் உள்ளவங்கள பாத்துக்கிட்டு போறாங்க அங்க ஏதாச்சும் தப்பு நடக்குதா எப்படி அந்த கொக்கு பறக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் எழுதப்படுகின்றது எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அறிவியல் காரணங்கள் சொல்றாங்க அது அது சும்மா பறக்குது இப்படி பறக்குது அப்படி பறக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல ஒன்னு போகுது பின்னால் ரெண்டு போகுது அப்புறம் முன்னேற்ற வரிசையா நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னா ஏதோ சந்தர்ப்ப வசத்துல அமைஞ்சது அல்லது திட்டம் போட்டு அப்படித்தான் பறக்குது யார் பறக்க வைக்கிறா மாஹமான் ரஹ்மானை தவிர வேற யார் அதை தடுத்து நிறுத்தவில்லை என்று அல்லாஹல்ல சொல்லுகின்றார் அதனால கரையில போனாலும் சரி கடல்ல போனாலும் சரி வாகனத்தில் போனாலும் சரி அல்லாதான் ஹுவல்லதி யுசை இருக்கும் கரையிலும் கடலிலும் அவன் கொண்டு செல்லுகின்றான் அழைத்து செல்லுகின்றான் நடத்தாட்டி செல்லுகின்றான் வேற யாரும் கிடையாது அதாவது தரையிலே அப்படின்னு சொன்னால் தரையில் செல்லக்கூடிய வாகனங்களிலே கடலிலே அப்படின்னு சொன்னா கப்பல்ல அப்படின்னு அறுத்தவன் கப்பல் போட்டு அது இது எத்தனை இருக்குதோ கட கப்பல் உள்ளே போனாலும் சரி மேலே போனாலும் சரி அது கடல் கடல் மேலே தண்ணி மேலே போனாலும் சரி தண்ணிக்குள்ளே போனாலும் சரி தண்ணிக்குள்ளே போகிற நீர்மூழ்கி கப்பல் இருக்கா இல்லையா அது உள்ளே போகுது இல்லையா அது சரி நீர்மூழ்கி கப்பல் எப்படி உள்ளே போகுது வெளியே வருது மேலே வருது கீழே போகுது நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்கு மேலே வருது அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த சுற்ற போட்ட உடனே தண்ணிக்கு கீழே போயிடுது மேலே எப்படி போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய டேங்க் ஒன்று வச்சுருக்கிறான் அந்த தண்ணி நிறைய அந்த டேங்க் நிறையா தண்ணி இருக்கும் அந்த டேங்க் நிறையா முதல்ல காலியாக இருக்கும் காலியாக இருக்கும் போது மேலே இருக்கும் பட்டனை தட்டின உடனே அது ஒரு பைப்பு வழியாக அதுக்குள்ளே தண்ணி அது கடல் தண்ணி அதுக்குள்ளே விட்றான் தண்ணி அந்த டேங்க் ஃபுல்லாக நிரம்பின உடனே ஆட்டோமேட்டிக்காக நிரம்ப நிரம்பணோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிருக்கும் கீழே வரைக்கும் போயிரு எவ்வளோ ஆழம் போகணும்னா அவ்வளோ தண்ணி நிரப்புவோம் அவ்வளோ தண்ணி நிரப்பின ஒன்று அந்த ஆழ் அந்த தண்ணியை அதுலேருந்து வெளியே எடுத்து காலி பண்ணிட்டாமிச்சுனா மேலே வந்துடும் நீர் கப்பல்களே கரையிலும் கடலிலும் என்று சொல்லிவிட்டு கடல்ல பயணம் செய்ய வைக்கின்ற ஒரு முறையை அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கும்போது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அல்லாஹாலே அவர்கள் அவர்களை அந்த கப்பல் சுமந்து செல்லும் பொழுது ஜனா அது நடந்து செல்லுது ஜெரெய்னா நடந்து செல்லுதுன்னா அது கப்பல் போகுது அப்படின்னு எப்படி போகுது அந்த காலத்துல உள்ள விளக்கத்தை அழகான காற்றின் மூலமாக மிருதுவான நளினமான காற்றின் மூலமாக அப்படின்னு சொன்னா காற்றின் மூலமாக அந்த கப்பல் போகுது இப்போ வந்து சாதனங்களின் மூலமாக பெட்ரோலின் மூலமாக அல்லது வேற விதமான மின்சாரத்தின் மூலமாக கப்பலை செலுத்தக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்குது அப்பெல்லாம் என்ன இருக்கு காற்றின் மூலமாக அந்த காற்று எப்படி அடிக்க வேண்டும் எப்படி இருந்தா எந்த இவர் நோக்கத்துக்கு காற்று அடிக்காது காட்டை இவருடைய நோக்கத்துக்கு திருப்பி கொள்ள அதுக்கு பேர் தான் பாய் மொர கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி திருப்புறமோ இந்த பாராசூட்டுல இறங்கும் போது பாத்திருக்கீங்களா பாராசூட்ல இறங்கும் போது எப்படி மேல இருந்து கீழே வர்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த கைத்த பிடிச்சிருக்க மாதிரி நிறைய பாராசூட்ல மேல இருந்து கயிறுகள் தொங்கும் இல்லையா அந்த கயிற ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கைத்த இப்படி இழுத்தான்னு வச்சுங்க அந்த பாராசுட் மேல இருக்கிறது இப்படி வளையும் இப்படி வளையும் பொழுது அந்த பாராசுற்ற இது திரும்புதல் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வரும் இந்த கையை பிடிச்சிட்டு தானே இந்த பக்கம் திரும்பும் அப்போ காற்று அடிக்க அந்த பக்கம் போகும் இந்த பாராசுற்றின் மூலமாக காற்று உள் வாங்கி இந்த மனிதனை அங்கே வரும் அது அந்த சூட்சி தெரியணும் முதல்ல இல்லைன்னு சொன்னா பாராசூட்டில் இறங்க முடியாது இறங்க முடியாது இறங்கறது முடியாது இப்ப அந்த இதை கழுத்தை இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கைத்த இழுக்கிறது அந்த கைத்தழு அந்த கைத்த இழுக்கிறது இவன் விழும்பொழுது இப்ப உதாரணமா இந்த இடத்துல வந்து இறங்குன்னு வச்சுக்க இந்த மாடி மேல வந்து இறங்குறான்னு வச்சுங்க அவன் எப்படி இறங்குவான் அங்க விழும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து டவுட்னு கிட்ட இருக்குல்லாட்டி அதுக்கு அந்த பக்கம் இருக்கும் பெரியமேட்டு கிட்ட இருக்கும் அவன் இறங்குற இடம் நேராக பாத்தீங்கன்னு அந்த கைத்தை இழுக்கிறது மூலமாக அப்படியே வந்து இந்த கட்டடத்து மேல இறங்கக்கூடிய ஒரு வசதி அதான் அவன் வந்து அந்த கயிறு தான் அவனுக்கு ஸ்டீரிங் அந்த ஸ்டீரிங் மூலமாக கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இறக்கிடுவான் இது போல அல்லாஹத்தால அந்த கை காற்றை அமைத்து தந்திருக்கின்றான் அந்த காற்றை அந்த பாய் மர பாய் கட்டிருக்காங்கல்ல அந்த பாய் மூலமாக அந்த காற்றை திருப்பி விட்டு இவர்கள் எந்த வழியில எந்த திசையில செல்ல வேணுமோ அந்த திசைக்கு திருப்பி கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை கப்பலின் மூலமாக அல்லாத நல்ல காற்று இனிமையான காற்று மெல்லினமான காற்று ரொம்ப வேகமாக வச்சு கொஞ்சமா அடிச்சுனா சொன்னாலும் அதுவும் கப்பல் போறது கஷ்டம் ரொம்ப மெதுவா ரொம்ப வேகமா இருந்தாலும் கவுந்து போயிடும் நடுநிலையான காற்று இந்த கப்பல்கள் செல்லுவதற்கு எந்த அளவுக்கு காற்று தேவையோ அந்த அந்த காற்றுக்கு பெயரா என்று அல்லாஹ் சொல்லுங்க இனிமையான மிருதுவான அழகான காற்று அந்த காற்றை கொண்டு அந்த அவர்களை அந்த கப்பல் சுமந்து செல்லுகின்றன அதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஆகா என்ன அழகான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போரா மகிழ்ச்சி அடையாது ஒரு பெரிய காத்து சூறாவளி வந்துருச்சு போகும்போது அந்த கப்பல்களுக்கு வந்தது கடுமையான ஒரு காற்று புயல் சூறாவளி வந்து காத்து மட்டுமல்ல காத்து வேகமா அடிச்சுடாவே அலை வரும் கடல்ல இருந்து அந்த கப்பல்களுடைய கப்பலுடைய எல்லா பக்கத்திலிருந்து அலைகள் மோதியது மவுஜ் அலைகள் அலை அவர்களிடத்திலே வந்தது மீன்குள்ளி மக்கான் எல்லா பகுதிகளிலிருந்தும் அலை வந்தது அதெல்லாம் வந்த உடனே கப்பல் கவிழ்ந்து விழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்ன ஆச்சு இப்போ மனிதர்கள் கப்பலுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க இப்போ நமக்கும் படிப்பில் தான் பொதுவாக இல்லாதால சொன்னாலும் கூட அவர்கள் கப்பல்ல போனாங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற நிலைகள்லாம் இருக்குது அவங்க கப்பல்ல யார் யார் போய் மாட்டிக்கிட்டாங்களோ இந்த மாதிரி புயல் சூறாவளியில மாட்டிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் இப்படித்தான் கேட்டாங்க இப்படித்தான் இருந்தாங்கபிகிம் அவர்கள் அந்த அவர்கள் சூழப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொன்னா அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள் உறுதி கொண்டார்கள் ஓ முடிஞ்சு வச்சு நம்ம கதை இதோட முடிஞ்சு வச்சு அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் அப்படி நம்ம அழிக்கப்பட்டு விடுவோம் கப்பல்ல கடல்ல மூழ்கிடுவோம் செத்து போவோம் அப்படின்னு முடிவு வந்த உடனே தாவுல்லாக முகலிசீன லகுத்தீன் கப்பல்ல இருந்தவன் பூரம் காஃபி எல்லாமே அல்லாம மறுக்கிறவன் ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா தாவுல்லீன் அல்லா அல்லாஹ் கூப்பிட்டாங்க முஹலிசீன கலப்பற்றவர்களாக லகுத்தீன் மார்க்கத்தை அவனுக்கே கலப்பற்றவர்களாக ஆக்கி வைத்து அவனை அழைத்தார்கள் அதாவது இந்த மார்க்கம் என்பது ஒன்னே ஒண்ணுதான் அது அவனுக்குரியதான் அல்லாஹுடைய மார்க்கம் தான் அது தீனு இஸ்லாம் தான் வேற மார்க்கமே கிடையாது என்ற எண்ணத்திலே அல்லாஹுவை மட்டும் மிக உருக்கமாக அப்ப அந்த நேரத்துல எப்படி இருக்கும் மனிதனுடைய அந்த மனிதனுடைய மனம் வேற யாரும் கிடையாது வேற யாரும் காப்பாற்ற முடியாது என்ற எண்ணத்தில் இது அரபுக்காரர்களுக்கு அந்த நாட்டு அரபு நாட்டுக்காரர்களுக்கு சொல்லும் பொழுது அரபு நாட்டுக்காரர் அல்லாவை நம்பியிருந்தாங்க பல இடங்கள் சொல்லியிருக்கிறோம் வானத்தை படிச்சது யாருன்னு கேட்டா அல்லா சொல்லுவாங்க பூமியை படிச்சது யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க உன்ன படிச்சது யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க தெய்வங்களை வளர்கிறன்னா அதுதான் அப்படி முன்னால சொன்ன மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதனால அல்லாவை கூப்பிடுவார்கள் இந்த மார்க்கத்தை அவனுக்கென்றே ஆக்கியவர்களாக சுத்தமானவர்களாக ரொம்ப கெஞ்சிதலாக அல்லாஹால அழைப்பார்கள் அவர்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் பொதுவாக ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை கூப்பிடக்கூடிய பழக்கம் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இயற்கையாக அல்லாஹால அமைச்சு வச்சிருக்கிறோம் ரஷ்யாவில் ஆரம்ப காலத்தில் எல்லாம் இந்த நாஸ்திகளாக இருந்த நேரத்தில் அதாவது கம்யூனிஸ்டுகளாக இருந்த நேரத்தில் எல்லாம் இல்லை கடவுளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடவுள்ங்கிறது எல்லாம் பொய்யான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பற்றி நம்பிக்கைகளை எல்லாம் மனிதர்களுக்கு இழக்க செய்தான் அப்ப அந்த இதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு பெரிய அதிகாரி தீவிரமா கடவுள் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தது மறந்தும் கூட கடவுள்னு சொல்லவே மாட்டாங்க பல பேர் சொல்லுவாங்க ஆனா அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க ஒரு கடவுள்னு யாரான்னு சொன்னா அவங்க தண்டனை உண்டு அப்படியெல்லாம் சொல்ல இருந்த நேரம் காலம் அப்போ முகப்பெரிய அதிகாரி நடந்த சம்பவம் இது அவன் என்ன பண்ணான் வேண்டும் வீட்டுள்ள மாடியில் ரெண்டாவது மாடியிலோ மூணாவது மாடியிலையோ நின்றுகிட்டு இருந்தான் திடீர்னு கால் இடத்து கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்தும் போது மை காட் அப்படின்னு கீழே விழுந்தான் நான் அவனை போய் தூக்கி பார்த்தா அடிக்கடி பட்டுருச்சு அவனுக்கு ரொம்ப கடுமையான ஜலுமெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அதுக்கு பிறகு கேட்டாங்களாம் ஏன்பா நீ எல்லாவே இல்லைன்னு சொல்லி அல்லா யாருன்னு சொல்கிறாது அது காடுன்னு சொன்னா நீ அடிச்சுட்டு இருந்தேன் ச அவனுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நீ விழுகும்போது காடுன்னு சொன்ன பழக்க தோஷம் அப்படின்னான பழக்க தோஷம்னு சொன்னால் மனிதனுடைய பழக்கம் மனிதனுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அல்லாவை கூப்பிடுவான் கண்டிப்பாக எந்த மனிதனாக இருந்தாலும் சரி இப்போ சிலைகளை வணங்கக்கூடிய இந்த மனிதர்களும் கூட ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய இடத்தை தான் தெய்வத்தை கூட மாட்டான் விநாயகரே அப்படின்னு கத்த மாட்டான் லட்சுமியே அப்படின்னு மாட்டான் கடவுளேன்னு தான் சொல்லுவான் யாரொன்றும் சொல்ல மாட்டான் தெய்வமேன்னு சொல்லுவான் கடவுளேன்னு சொல்லுவான் யாரையும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி கிறிஸ்தவர்களை பாருங்க அவங்களுக்கு கடவுளேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இயேசுவே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மி ரொம்ப யாராவது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க முல்லா நசீரத்தின் கடலில் போய்ட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கப்பலில் அவர் பெஞ்சாதி கூட ஒரு தரவு இந்த மாதிரி சூறாவளி வந்துடுச்சு கப்பல் ஆடுது ரொம்ப ஆட்டம் மக்கள்லாம் வந்து ரொம்ப பதறி போய் எல்லாம் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இவரு பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து தஸ்வீ ஓதிக்கிட்டே உட்காந்துருந்தாராம் அப்போ அவருடைய மனைவி வந்து என்னங்க கப்பல் கவுறுற மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடக்குது நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து ஒரு மூளை உட்காந்துங்க எல்லோரும் வந்து எப்படி இது பண்ணிட்டுருக்குறாங்க நீங்கள் பாட்டுக்கு தனியாக உட்காந்துக்கிட்டே என்னமோ சொல்லிகிட்ருக்கிறீங்களே அப்படி ஓதிட்டுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்களோ இவர் உடனே என்ன பண்ணார கத்தி தூக்கி கே அப்படின்னு குத்தப்போனாரன் மனைவி ஓ இங்க குத்தவங்க குத்த போனோடனா சிரிச்சாங்க பொம்பளை மனைவி சிரித்தாங்களா ஏன்னா குத்த போகிறேன் நீ என்ன சிரிக்கிற அப்படின்னா நீங்கள் குற்ற மாட்டேங்கு எனக்கு தெரியா நான் உங்கள் கொஞ்சம் இல்லாதனாலும் குத்த மாட்டீங்க ஏய் நான் வந்து உனக்கு குத்த மாட்டேன்னு தெரியுதுல்ல ஏன் கேட்டால் நீங்கள் வந்து நான் நான் வந்து உன்னுடைய கணவன் உன் மேலே ரொம்ப இறக்கம் உள்ளவன் ரொம்ப பாசம் உள்ளவன் அதனால் குத்த மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா இதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து கவிழிக்கவே மாட்டான் கப்பலை ஏன்னா என் ரொம்ப பாசம் உள்ளவன் அடியாருக்கு மேலே ரொம்ப பாசம் உள்ள அதனால அல்லா கப்பலை கவிழிக்க மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் அதனால் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாரு எது சொன்ன உடனே அந்த புயல் விலகச்சு கப்பல் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றில் எழுதுறாங்க உண்மையாது அல்லாவை நம்பும் பொழுதே அல்லாஹெல்லாம் காப்பாற்றான் ஆனால் காப்பாற்றிட்டா இவனுக்கு சுக்குரு வருதா காப்பாற்றப்பட்ட இந்த மனிதனுக்கு மறுபடியும் அதே மாதிரி பழைய மாதிரியே ஆயிடும் இது நமக்கு ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல காய்ச்சலில் படுத்துருப்பார் அல்லாஹ் அல்லாஹ்லான்னு முனைக்கிட்டே படுத்திருப்பார் காய்ச்சல் நல்லா போச்சுன்னா எப்பவும் போல் போயிடுவார் போகணுமோ அங்கே போயிட்டுருப்பார் என்ன சாப்பிடமோ சாப்பிடுவார் எப்படி விளையாடணுமோ விளையாடிட்டு இருப்பார் காய்ச்சல் பற்றி இருக்கும்போது அல்லா அல்லான்னு கூப்பிட்டோமே கொஞ்சமாவது ஏதாச்சும் நன்றி செலுத்து ஒரு ரெண்டரைக்காத்து கூட தொழுகலாம் அதெல்லாம் வராது தொழாம் இருக்கக்கூடிய துன்பத்தை விட்டும் எங்களை நீ காப்பாற்றினால் அல்லா எங்களை நீ காப்பாற்றினால் தாவுல்லாக அல்லாவை அழைப்பார்கள் எப்படி அழைப்பாங்கன்னு சொல்றான் அல்லா தலா மின்ஹாதிஹி இந்த துன்பத்தை விட்டும் எங்களை நீ காப்பாற்றினால் நன்றி உள்ளவர்களில் உள்ளவர்களாக நாங்கள் ஆகிடுவோம் நன்றி உள்ளவர்களா ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி பல அஞ்சாகும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிய பொழுது நிகழ்ச்சி நடந்ததும் கூட பொதுவான சட்டத்தையும் அல்லா தலா சொல்றாங்க பல அம்மா அஞ்சாகும் அவர்களை அல்லாஹாலா காப்பாற்றிய பொழுது இவங்களுடைய துவாவை கேட்டு துவாவை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றிய பொழுது இதாகும் எப்போன பில்லர்கள் இவர்கள் பூமியில நியாயம் இல்லாமல் அற்றுழியம் செய்கின்றார் அநியாயம் செய்யறாங்க நியாயம் இல்லாமல் அநியாயம் செய்யறாங்க நியாயத்தோடு அநியாயம் செய்யலாமா அப்படின்னு நியாயத்தோடு செஞ்சால் அதுக்கு பேர் அநியாயமே அல்ல நியாயத்தோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அது போருக்கு போகிறாங்க ஒரு இடத்துக்கு அந்த எதிரிகளோடு போர் செய்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு கைது செய்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் அழிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பல விஷயங்கள் குலா குரான் அல்லாத்தில் இடத்துல அதாவது அவர்கள் அந்த போருக்கு போய் சகாபாக்கள் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினாங்க இது பண்ணாங்க அது அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாவுடைய கட்டளைப்படி அல்லாவுடைய கற்றவை ரசூல் சொன்னாங்க செல்லலாசல் சொன்ன ஒன்னே அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு அப்படின்னு கூடாதுல வருது அது மாதிரி இதெல்லாம் நியாயப்படி செய்கிறது போர்க்களத்தில் ஒரு உயிரை சாதாரணமாக கொள்ளு கொ கொல்லுவதற்கின்றதை கொலை செய்வது கடுமையான குற்றம் இல்லையா ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது மூவினா காப்பினா யாரையும் கொலை செய்யக்கூடாது ஆனால் போர்க்களத்தில் கொலை செய்வது அது தர்மம் போர்க்களம் அல்லாத இடத்துல தர்மம் கொலை செய்வது அதர்மம் போர்க்காலத்தில் கொலை செய்வது தர்மம் ஜாத் என்ற நிலையில அதனால முறையில சத்தியமான உண்மையான முறையில கொலை செய்வது ஏற்படுத்துவது பாதகம் ஏற்படுத்துவது என்பது நியாயம் இல்லாத முறையில பூமியிலே அவர்கள் அட்டூழியம் புரிவார்கள் அநியாயம் செய்வார்கள் என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றார் சரி இதுல மற்றொரு கருத்தையும் அல்லாத்தாலா தெரியப்படுத்துகின்றான் கப்பல்கள் என்பது கப்பல் என்பது ஏற்படுத்த செய்ய நேரங்கி போய் கையில பிடிச்சிட்டு அதுக்கு போட்டு இருக்குது முடியாது போட்டுகள் இதெல்லாம் அல்லாஹாலாவுடைய ஒரு பெரிய ஞாபகம் பயணம் செய்வதற்கு அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுத்த வாகனங்கள் அது இந்த நேரத்தில் ஆணோ பெண்ணோ கடல் வழி பயணம் செய்யலாம் இல்லையா அப்படி பயணம் செய்யறதா இருந்தால் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கவேன் நோக்கம் இல்லாமல் சும்மா ஜாலியாக அப்படி டூர் போயிட்டு வர்றதுங்கிறது கூடாது ஜாலியாக போயிட்டு வர்றோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எந்த நோக்கம் இல்லாமல் போகக்கூடாது ஒரு நோக்கம் இருக்கணும் என்ன நோக்கம் இருக்கணும் ஒரு அதிசனை சொல்கிறாங்க விமான பயணம் அதே மாதிரி ஆகாய பயணம் கடல்ல பயணம் செய்வது மூன்று மனிதர்களுக்கு தவறு வேற யாருக்கும் கூடாது ஒருத்தர் வேண்டி இன்னொருத்தர் ஒமராஜ் செய்யக்கூடிய ஒமராஜ் செய்வதற்காக வேண்டி இன்னொருவர் ஹாசியன் பீஸ் அப்படின் அல்லாவுடைய பாதையில போர் புரியக்கூடியவர் போருக்காக வேண்டி ஜிஹாதுக்காக வேண்டி புறப்பட்டு போறார் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல் வழியாக கடல் வழியாக போறார் அது கூடும் என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சவாலிஸ்லம் சொல்றாங்க சும்மா சும்மா அதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நோக்கத்துக்காண்டி முக்கியமான நோக்கத்துக்காண்டி போகலாம் இந்த கடல் இருக்கிறதே கடலுக்கு கீழே நெருப்பு இருக்கின்றது நெருப்புக்கு கீழே கடல் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் ஒன்றும் அதிசியமான விஷயம் இல்லை சாதாரண பூமியில் இருக்கிறதா ரசூல்லா சொல்றாங்க அது கேட்கும் போது அந்த விளக்கம் தெரியலன்னு சொன்னால் அந்த காலத்தில் பெரிய அதிசயமா இருசூல்லா சொல்ல போது கடலுக்கு நெருப்பு இருக்குது நெருப்பு கீழே கடல் இருக்குது அப்படி வேணும் கேட்டுனாங்க இப்போ என்னன்னு கேட்டா கடல் இருக்கிறது பாருங்க இப்போ பூமி இருக்கின்ற பூமி உருண்டையா இருக்குது இல்லையா அதனுடைய மையப்பகுதி நடுப்பகுதிக்கு யாரும் போகவே முடியாது பூமியில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னு வச்சுங்க நாற்பது ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு இதனுடைய இது எட்டாயிரம் கிலோமீட்டர் அதை நான் விட்டோம் ஒரு ஓட்டை நேரம் போட்டுகிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிருந்து நேரம் அடுத்த பூமிக்கு போயிடலாம் இங்கேருந்து நேரம் அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்கா போயிடலாம் அது கடல் கடலுக்கு போயிடலாம் இப்போ நேரம் ஓட்டை ஓட எவ்வளோ தூரம் வந்து உள்ள தோண்ட முடியும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தான் உள்ள தோண்டலாம் ஒரு குழி போடலாம் கிணறு மாதிரி தோன்றதாக இருந்தால் போர் போடுறதா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போடலாம் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது நெருப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் இது நெருப்பு பந்தாக இருந்தால் தான் முதல்ல சூரியனிலிருந்து வந்த வந்த ஒரு துண்டு இது பூமி இல்லையா கானத்தா ரத்துக்கன் இப்ப பத்தன் ஆகுமா ரெண்டு ஒன்னாத்தான் இருந்துச்சு வானம் பூமி ரெண்டு ஒன்னாத்தான் இருந்துச்சு இப்போ நாம தான் பிரிச்சு எடுக்கணும் அது பல விளக்கங்கள் முன்னாலே நாம் சொல்லியிருக்கிறது அவ ஒரு பெருப்பு பந்திலிருந்து இவங்க இப்ப அறிவியல் காரங்க சொல்ற விஞ்ஞானிகள் சொல்றது சூரியனிலிருந்து வந்த ஒரு துண்டு தான் இந்த பூமி சூரியன் இருந்து வந்த ஒரு துண்டு தான் இப்ப சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்து நானூத்தி ஐம்பது கோடி வருஷமாச்சு அதனால மேல் பகுதி பூரா குளிர்ந்து போயிடுச்சு குளிர்ந்து போய் அது மண் பரப்பாக ஆக்கப்பட்டு விட்டது பிறகு வானிலிருந்து மழை மழை பெய்தது மழை பெய்து பெய்து பெய்து என பள்ள பள்ளமாக இருக்க இருந்த இடங்கள் எல்லாம் தண்ணீர் நிலவி விட்டு அதான் கடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடல் வந்து எழுபத்தி ஓரு சதவிகிதம் இந்த பூமியில் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் தரையாக இருக்கின்றது அதிலும் காடுகள் பாலைவனங்கள் ஒரு பெரும்பாலும் போயிடுறது முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது காடுகளும் பாலைவனங்களும் இருக்கின்றன மீதி இருக்கக்கூடிய பகுதி தான் தரையாக இருக்குது அந்த தரையிலும் ஒரு சில பகுதிகளில் தான் மனிதர்கள் வசிக்கின்றார்கள் சரி அப்படி கணக்கு போட்டால் பூமியிலோட அந்த நாற்பது கிலோமீட்டர் சுத்தளவு உள்ள இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஐ அஞ்சு அல்லது ஆறு தான் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பூமி இருக்குது என்பதாக சொல்லப்படுகின்றது கணக்கெடுகின்றார் சரி இப்போ என்ன சொல்லா இந்த பூமி சூரியனிலிருந்து வந்ததின் காரணமாக நெருப்பு கோலமாக இருந்தது மேல் பகுதியெல்லாம் குளிர்ந்து விட்டது நீங்கள் உள்ள தோடி பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் நெருப்பு இருக்கு நெருப்பு இருக்கு அனுபவபூர்வமாக கண்டறிந்த உண்மை அது பொருள் வந்து எரிஞ்சி எல்லாம் போயிடும் ஒரு இரும்பு துண்ட போட்டீங்க போயிடும் உள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றது மேலே மண் இருக்கு மேலதான் இருக்கு அதே மாதிரி கடல போறீங்க சரி அந்த நெருப்பை தாண்டி கீழே போறீங்கன்னு வச்சுங்க நெருப்ப தாண்டி நேரம் ஓட்டப்பட்டு கீழே போயிட்டே இருக்கீங்க அப்புறம் என்ன வரும் அங்க கடல் வந்துடும் அதுதான் சொல்றாங்க கடலுக்கு கீழே நெருப்பு இருக்கின்றது அந்த நெருப்பு தாண்டி அறிவியல் உலகத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் அதிசயம் தான் அல்லஹ் மிகப்பெரிய குதிரத்தையும் அவனுடைய தன்மையும் அவனுடைய அறிவையும் காட்டக்கூடியதாக அமைந்து இருக்கின்றது இந்த அமைப்பு பூமியினுடைய அமைப்பு மட்டும் தெரியணும் சொன்னா ஏராளமான விஷயங்கள் இந்த பூமியை தெரிந்து கொள்ளுங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமா இருக்கும் அல்லா தாலாவுடைய குதிரத்தை அறிவையும் ஆற்றலை கடல்ல பயணம் செய்யலாம் என்பதை அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் என்பதையும் விளக்கமாக இதற்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாஹாலுடைய இந்த ஆயத்துகளின் மூலமாக காப்பிர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் பூமியன்களுக்கும் அல்லாஹால படிப்பினையாக அதனை சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய பல்வேறு விதமான பாக்கியங்களை அருள்களை மூலமாக மனிதர்களுக்கு தெரியப்படுத்தினோம் அதை உணர்ந்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளை தன்மைகளை நம்ம மனிதருக்கு மல்லா தலை தந்தர்கள் வரான்